ஒா ரசூல் இல்ல அம்மாபாத் இமாம் சஜிதா சகு செய்கிற போது வலப்பக்கமாக ஒரு சலாம் கொடுத்துவிட்டு செய்கிறார் முக்ததிகளும் அவ்வாறே செய்ய வேண்டுமான்னு கேக்கிறாங்க கண்டிப்பாக இமாம் முக்ததி இருவருமே சலாம் ஒரு முறை கொடுத்து விட்டு தான் சஜிதா சகு செய்ய வேண்டும் அல்லாஹோ